வணக்கம் வணக்கம் நற்றின முன்னூத்தி செய்தி சேவை மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை வாசிப்பவர் ஜெயக்குமார் விக்ரமதித்த மதுரையை சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பல இடங்களில் போராட்டங்களும் வன்முறைகளும் நடைபெற்று வருகின்றன காங்கிரஸ் சார்பாக நேற்று கன்னியாகுமரியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார் கோடைக்காலம் தோங்குவதற்கு முன்பே சென்னையில் வெயில் சுட்டறிக்க தொடங்கியுள்ளது இதனால் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் துப்புரவு பணியாளர்கள் பணியிடங்கள் அரசு பணியாக கருதப்படாது என பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலையில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தண்டனை பெற்று ஏழு பேர் மீது எந்த வெறுப்பும் இல்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு கடந்த பத்து ஆண்டுகளாக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு என்று உயர் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது பல இழுவரிக்கு பின்னர் தேமுதிக அதிமுகவில் இணைந்துள்ளது தேமுதிக வேட்பாளர் பட்டியல் நான்கு நாட்களில் வெளியாகும் என பிரேமலதா அறிவித்துள்ளார் கணக்கு தணிக்கை முறையாக செயல்படுகிறதா என்ற தமிழக சுகாதாரத்துறை செயலர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர் மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்திய செய்திகள் வரும் மக்களவை தேர்தலில் நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்குகளை சமூக ஊடகங்கள் தீர்மானிக்கும் என ஐ டி நிபுணர் மோகன்தாஸ் பாய் தகவல் தெரிவித்துள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவை அதிகரிக்க வாக்காளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என எதிர்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் காங்கிரசுடன் கூட்டணி இல்லாமலே மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் ஏழு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று டெல்லி முதல்வரும் ஆம் கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் தேர்தல் எதிரொலியாக அபிநந்தனுடன் அரசியல்வாதிகள் எடுத்த புகைப்படங்களை முகநூல் நிறுவனத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிடுத்துள்ளது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதால் அரசு இணையதளங்களில் இருந்து பிரதமர் மத்திய அமைச்சர்களின் படங்கள் நீக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் இந்தியாவின் அண்டை நாடான சீனாவின் ஹைஹான் மாகாணத்தில் நேற்று காலை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானது ஜெய்ஷி முகம்மது அமைப்பின் அமெரிக்கா வலியுறுத்தல் சவுதி அரேபியாவின் ஜட்டா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் பயணம் செய்த ஒரு பெண் தன் குழந்தையை விமான நிலைய காத்திருப்பு அறையில் மறந்து விட்டு சென்றார் விமானம் புறப்பட்டதும் குழந்தை பற்றி ஞாபகம் அந்த பெண்ணுக்கு வந்தது இதையடுத்து அந்த விமானம் தரையிற்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான் அளிக்க வேண்டும் என ஐநா மனித உரிமை கூட்டத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது வணிகச் செய்திகள் பாரம்பரிய புகழ்பெற்ற திருபுவனம் பட்டு சேலைக்கு மத்திய அரசின் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது பொதுத்துறை டெலிகாம் நிறுவனமான பிஎஸ்என்எல் நிதி இடர்பாடு காரணமாக ஒன்று புள்ளி ஏழு ஆறு இலட்சம் ஊழியர்களுக்கு பிப்ரவரி மாதச் சம்பளத்தை நிலுவையில் வைத்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான ஆயுத இறக்குமதி குறித்த ஆய்வறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதில் ஆயுத இறக்குமதியில் உலகளவில் பன்னிரண்டு சதவிகிதம் பங்களிப்புடன் சவுதி அரேபியா முதலிடத்தில் உள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆயுத இறக்குமதியுடன் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் செய்திகள் அறிவிக்கப்பட்டுள்ளன மக்கள்களின் கவலைகளை புறக்கணித்தால் முதலாளித்துவத்திற்கு எதிரான புரட்சி வெடிக்கும் என முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் கருத்து தெரிவித்துள்ளார் கச்சா எண்ணெய் சேமிப்பு மற்றும் சுத்திகரிப்பு திட்டங்களில் இந்தியாவில் முதலீடு செய்ய சவுதிக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது கிடப்பில் உள்ள ரூபாய் மூன்று கோடியே எட்டு லட்சத்தை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேலைவாய்ப்பு செய்திகள் தமிழக வனத்துறையில் 564 அறுபத்தி நான்கு வன பணியிடங்களுக்கு மே மாதம் வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி IPL 2019 பத்தொன்பது சீசன் போட்டி அட்டவணையை BCCI வெளியிட்டது மார்ச் இருபத்தி தேதி நடைபெற உள்ள தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து பெரு அணி ஐசிஐசிஐ டி ட்வெண்ட்டி தரவரிசையில் முதல் பத்து இடங்களில் இந்திய வீரர்கள் இருவருக்கு மட்டுமே இடம் கிடைத்துள்ளது பேட்டிங் தரவரிசையில் ஐந்தாவது இடத்தில் ராகுலும் பவுலிங் தரவரிசையில் ஐந்தாவது இடத்தில் குல்தீப் யாதவும் இடம்பெற்றுள்ளனர் சென்னையில் ஐ போட்டி சிஎஸ்கே ஆட்டத்துக்கான டிக்கெட் விற்பனை வரும் பதினாறாம் தேதி முதல் தொடக்கம் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவதற்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளேன் என்று பழுதூக்குதல் வீரர் சிவலிங்கம் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைந்தது நன்றி வணக்கம்